திருமுகம் 26 ஆறு பசியில்லாதவன் பழஞ்சோறு கண்டது சிவமயம் அருள் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்து கல்வி கேள்விகளில் பயின்று எமது கண்ணுக்கு இமைபோன்று விளங்குகின்ற சிரஞ்சீவி இரத்தினம் முதலியார்க்கு சிவகடாக்ஷத்தால் தீர்க்காயுலும் திட தேகமும் சிந்தித்த மனோரத சித்தியும் மேன்மேலும் உண்டாவனவாக தங்கள் சுபசரித்திர விபவங்களும் நாயக்கரவர்கள் சுப சரித்திர விபவங்களும் அடிக்கடி கேட்க விருப்பமுள்ளவனாக இருக்கின்றேன் தாங்கள் வரவிட்ட பங்கி தபாலில் அடங்கிய புத்தகமும் கடிதமும் முன்னும் பின்னுமாக வரப்பெற்றேன் இவற்றுள் பங்கி தபாலில் அடங்கிய புத்தகத்தை கண்டபோது பசியில்லாதவன் பழஞ்சோறு கண்டாற்போலும் குறிப்பில்லாதவனாக இருந்தேன் ஏனெனில் திருவருள் சாட்சியாக திருவடிக்கண்ணன்றி வேறொன்றையும் என் மனம் விரும்புகிறதாக தோன்றவில்லையென்றால் இந்த பண ஏட்டையும் அதில் வரைந்த சிறுபில்லை விளையாட்டையுந்தானோ விரும்பும் விரும்பாது யாரோ தங்களுக்கு வீணாக அழுப்பு உண்டு பண்ணினார்கள் அது குறித்து வியசனமடைந்தேன் ஆனால் அந்த வியசனத்தை உடனே தங்கள் கடிதத்தை கண்டு மாற்றிக்கொண்டேன் எப்படியென்றால் தங்களுடைய க்ஷேமும் நாயக்கரவர்களுடைய க்ஷேமும் தெரியவில்லையே என்று உள்ளபடி எண்ணமிட்டிருந்தேன் அந்த எண்ணத்தை மாற்றி மேற்படி இருவரது கஷேமங்களும் அந்த கடிதத்தில் குறித்திருந்தபடியாலே விசேஷம் சந்தோஷம் உண்டு பண்ணியது நாயக்கரவர்கள் மூலம் எடுத்துக்கொண்டு இப்போதுதான் உடம்பு பக்குவமாகி வருகின்றது என்றபடி இன்னும் தாங்கள் அவர் தேகம் சரியான பக்குவத்தை அடையும் வண்ணம் பாராட்டி வர வேண்டும் தங்கள் தேகம் முதலிய கருவிகளையும் சாக்கிரதையாக பார்த்து பாராட்டி கொண்டு வர வேண்டும் நாயக்கரவர்களுக்கு தெரிவிப்பது எந்தவிதத்திலும் இன்னும் நாலந்து மாதத்துக்குள் சமீபத்தில் இருக்கும்படி சிவகடாட்சம் நேரிடும் சந்தேகிக்க வேண்டுவதில்லை அது பரியந்தம் பொறுத்திருக்க வேண்டுமென்று தெரிவிப்பதுதான் இது அல்லாமலும் தங்களுக்கு நான் தெரிவிப்பது ஒன்று என்னெனில் நான் எந்த பிறப்பிலும் தங்களை விடமாட்டேன் தாங்களும் இன்னும் சில நாள்களுக்குள் சமீபத்தில் இருக்கும்படியாகவே சிவானுகிரகத்தால் பார்ப்பேன் உண்மை உண்மை மகாராஜஸ்ரீ நமது உள்ளண்பர் வேலு முதலியாருக்கும் ஸ்ரீ சிதம்பரசாமிக்கும் வந்தனம் மகாராஜஸ்ரீ வேணும் சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் ஆடி 23 மூன்றாம் நாள் இஃது சென்னப்பட்டினம் பெத்துநாயக்கன்பேட்டை ஏழு கிணற்று தெருவுக்கு கீழ்ப்பக்கம் வீராசாமி பிள்ளை வீதியில் கலெக்டர் கச்சேரி சுப்பராயப்பிள்ளை வீட்டுக்கு எதிர்வீடு மகாராஜராஜஸ்ரீ ரத்தின முதலியார் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு சுபமுண்டாக